அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு அடங்கப்பெறின் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அப்படின்னு இதை ரீ அரேஞ்ச் பண்ணி கொண்டுகூட்டி பொருள் தெரிஞ்சுக்கணும் அறிவு அறிந்து அப்படின்னா வாழ்க்கையில் எதை அறியணுமோ அதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் பிறவியினுடைய நோக்கம் என்ன இந்த பிறவியினுடைய நிலைத்த தன்மையினுடைய விஷயம் இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாத்தையும் அறிவு அறிந்து நமக்கு அறிவு இருக்குங்கிறதையும் அறியணும் நிறைய பேருக்கு நமக்கு அறிவு இருக்குங்கிறதே தெரியல சில பேருக்கு தெரியும் ஆனால் தெரியுங்கிறது சரியா தெரியாது சில பேருக்கு தெரியாது தெரியாதுங்கிறத தெரியாது சில பேருக்கு தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் நமக்கு தெரியலை அப்படிங்கிறது தெரியும் சில பேருக்கு தெரியும் தெரியுங்கிறதே தெரியாது அது மாத்திரம் இல்லை சில பேருக்கு தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிப்பாங்க அவங்க தான் அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு பார்த்த அறகுறையாக படிச்சுட்டு நிறைய தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி நிறைய நம்ம ஊடகங்கள் எல்லாம் பார்க்குறோம் முறையாக ஆழமாக பொறுமையாக படித்து பக்குவமாக இல்லை எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க பொறுமையாக அடக்கமாக பேசக்கூடியவர்களை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்குது அறிவு அறிந்து அப்படின்னு சொன்னால் அறிய வேண்டியவற்றை அறிந்து கொண்டு ஆற்றின் ஆற்றின் அதை கடைப்பிடிக்கணும் கற்பவை கற்க அதற்குத்தக நிற்கன்னு சொல்கிறார் இல்லையா ஆற்றின் அறவழியில் வாழ்ந்து கொண்டு ஆற்றின்னு சொன்னால் அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு ஆற்றின் சொல்லுக்கு அறவழியில் வாழ்ந்து கொண்டு அடங்க பெறின் அடக்கமாக ஒருவன் இருப்பானே ஆனால் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை சரியா தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்து கொண்டு பணிவோட ஒருவன் இருப்பானே ஆனால் அது என்ன ஆகும்னா அது செறிவ கொடுக்கும் செறிவுன்னா அந்த கருத்து செறிவு சொல்றாங்க இல்லையா நல்ல அழுத்தமா ஆழமா நுண்மையா பறந்து விரிந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த செறிவு செறிவுன்னு சொன்னா அந்த பக்குவம் மிகுந்த அந்த அடக்க பண்பு அடக்க பண்போடு கூடியிருக்கக்கூடிய அந்த அறிவு அந்த அற வாழ்க்கை அறிந்து செறிவு அறிந்துன்னா அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை தன்மை அறிந்து பெரியோர்கள் நல்லோர்களால் அறியப்பட்டுன்னு அர்த்தம் பெரியவங்கள்லாம் அறிஞ்சாங்கன்னு சொன்னால் அவனை புகழ்ந்து சொல்லுவார்கள் அவனுக்கு அருள் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு இன்னும் உயர்ந்த பயனையெல்லாம் கொடுக்கும் அதுதான் சீர்மை பயக்கும்ங்கிற பெரும் சிறப்பை பெற்றுத்தரும் பயக்கும்னா பெற்று கொடுக்கும் நிச்சயமாக அது அந்த பலனை கொடுத்தே தீரும்னு அர்த்தம் ரொம்ப ஒரு திருக்குறள் இது எல்லா குரல்லேயும் ஒன்றும் குறவு இல்ல ஆனாலும் இந்த குரல் ரொம்ப நுணுக்கமாக நிறைய விஷயங்களை சொல்லுகிறது அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை அறிய வேண்டியது அறியிறதும் அறிஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அற நடத்துவதும் அடக்கமாக இருப்பதும் அப்படின்னா இந்த வார்த்தைகளே தெரிகிறது அப்படி இருக்கிறவர்களை பார்ப்பது அரிது தான் அது என்ன ஆகும்னா அவர்களுடைய தன்மை உலகம் முழுக்க பெரியோர்களால் அறியப்பட்டு அது பெரிய கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு தெரியாது ஆனால் பிறகு அவர்களுடைய அருமை பெருமைகள் எல்லாம் மக்களால் அறியப்படும் அதுதான் இந்த குரலுடைய பொருள் செரிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்